உங்களுடைய அனுபவ சாட்சிகளை சாட்சிகளை அப்ப இன்னைக்கு வந்து சென்னையோட ஊழியங்களை பேச போறீங்க நீங்க பேசுப்பாங்கள நடந்தவை ஏராளமாக இருந்தவை ஏராளமான உண்டா இருந்தாலும் ஞாபகத்தில் இருக்கிற சேவைகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பல ஆண்டுகளாக இருந்த போதிலும் இந்த நாட்களிலே அதற்குரிய காரியங்களை கைகூடி செய்தபடினால் அப்படி ஆயிரத்தி தொண்டு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று கோவை உடையத்தில் சென்னையை சேர்ந்த சோர் சாமூர் என்பவர் சந்திக்கப்பட்டார் அவர் சென்னைக்கு சேர்ந்த பிறகு நண்பர் ஒருவர் அவருடைய பெயர் அமீர் அவர் நண்பனாக இருந்தார் சாமூனுடைய குடும்ப உறவினராகவும் இருந்தார் சாமு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துள்ளவர் அமைதி ஒரு இஸ்லாமிய குடும்பத்துள்ளவர் இது எப்படி ஆச்சுன்னா சாமுவிலுடைய தாயார் இறந்து போன பிறகு சாமுவியுடைய அப்பா இந்த அமைதியுடைய அக்காவை வாகம் பண்ணி கொண்டார் அதனால சொந்தக்காரர்களும் அந்த அமைதியோட சாமூலுடைய அப்பா ரயில்வேல வேலை பார்த்தார் அமைதிக்கு ரயில்வேல ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்தை ஆதரிக்கிற பொறுத்த நிறைய உண்டு நீங்க சென்னையில வந்து நீங்க பாஸ்போர்டுக்கு இருக்கும் போது அமீது பெற்றது வாரம் பேசிட்டோம் ஆமா சாமல் மூலமாகதான் இந்த அம்மீது சந்திக்கப்பட்டார் அப்போ இவர் ரெண்டு பேரும் அவர் லீவ்ல வந்தோட இவரு சினிமா கூட்டிட்டு போயிடுவாரு மற்ற காரியங்களா இவரு சிலரு எப்படி நண்பர்களாக உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ரொம்ப ஒற்றுமையா இந்த சாமூக ரம்சிப்பை பெற்று கடந்து வந்த பிறகு அமீது ஒரு நாலு பேரை சினிமா தியேட்டர் கூட்டிருக்கிறார் சினிமா தேட்டர் கூட்டம் நான் என்ன சினிமா பாரு பாட்டேன்னு ஏன் என்று கேட்டிருக்காரு அப்படிதான் மற்ற எந்த பாவம் செய்ய மாட்டேன் ஒன்னு செய்ய மாட்டேன் அது எப்படி வந்தாலும் முடியும் அப்ப இப்படி நான் போடுறேன் இந்திய கிறிஸ்டின் தானே அது பைபிள்ல அதுக்கு ஒரு உதேசம் இருக்குது வசனம் இருக்குது அந்த வசனத்தை கை கொண்டு அந்த பாவத்தில் விடுதல் கிடையாது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் ஒரு விடுதலை ஆகும் சொல்லி இருக்கிறாங்க சத்தியத்தை எல்லாரும் வேணும்னா அப்ப அவர் சொல்லிருக்கிறாரு நீ இயேசு நாத நோக்கி ஜோம் பண்ண உடனே சாங்ஸ் கிடைக்கலாம் அவங்க ஒரு உடலிருந்து வரலாம் இல்லாம கடிதம் போடு ஆசை சொல்லுவாங்க அப்படி ஆசை வச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு சாம விடுதலையாகி இருக்கிறாரு அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் நான் வாஞ்சுக்கிறேன் எனக்கு நீங்க ஆலோசனை தரணும் அப்படி சொல்லி கடிதம் எழுதி அந்த கடிதம் பிரயர் பண்ணும் அப்படினா நீங்க உணர்ச்சிக்கிறோமா சென்னைக்கு அனுப்புவோம் அப்போ அவர் கூப்பிட்டு ஆலோசனை வழ அபி அபிஷம் பெற்ற சொல்லிவிட்டேன் கேட்டா அபிஷேகம் சொல்லிடுறோம் வீட்டுல ஜெவம் ஒரே தன்சி அம்மா அப்பாலும் தூங்குவாங்க இரு வாரத்தை படுத்துட்டு எல்லாரும் தூங்கினாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இருந்துச்சு லைட்டாண்டிய பாசம் வந்து வந்தாலும் சத்தம் இல்லாத அளவுக்கு அமைதியா அவர் பாசம் பேசிட்டு இருந்திருக்கிறாரு இதை ரெண்டு தங்கச்சி மறுபடியும் தலையத்தையும் பார்த்துருக்காங்க அண்ணன் இதை பாசம் பேசுறாரு அப்படி அன்றையை கேட்கல ரெண்டாவது கடைசி அண்ணா அண்ணன் ராத்துக்குங்க ீ அது அ கடவுள் வந்து ஒரு மனுஷனு கூட வந்துட்டா அவன் புறப்படுகிற ஒரு சத்தம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருவாரு அடையாளமா சத்தம் கேட்க அது மாதிரி எனக்குள்ளே முஸ்லீம் ஆச்சுதான் உனக்குள்ள எப்படி இயேசு வந்தாரு அது நான் அப்படி சாமுக்கு கூட சேர்ந்து தாரத்தை சுட்டுக் கொண்டேன் எங்க போனேன் இங்க தான் இருக்கிற நீ இல்ல பாஸ்ட் வந்து ஒரு போன வாரம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கலாம் வரமாட்டாங்க கல்லூரி சொன்னா வருவாங்க உங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் வேணுமா இருந்து ப்ரேயர் பண்ணுங்க சொன்னாரு நீ ப்ரேயர் அப்படி சொன்னா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தாங்க அப்படிச்சு இந்த பிள்ளைங்களை அதை குறைஞ்ச பண்ண ஆரம்பிச்சேன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படி இருக்கும்போது அடுத்தது அதுக்கப்புறம் மொரிஸ் போயிட்டு வந்த பிறகு போயிட்டு போரீஸ் போடுறதுக்குள்ள இவர்களோட குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த பாரத உண்டாகி ஒரு நாள் ஒரு அக்கா விட்டு போயிருக்காரு யாரும் சாமுல் வீட்டு சாமலுக்கு அப்பா இருக்கிற வீட்டு பேருக்கிறாரு பகர்ல பொருளிய நாள்ல அங்க ஒரு சின்ன ஊழியக்கார் வந்திருக்காரு அவர் விட்டு வெளியிட்ட அவரு சாமல்காப்பா இஸ்லாமம் மாதிரி அந்த பொண்ணை கட்டினது எனக்கு வழி தெரியாது கிறிஸ்தவ பாசம் மாதிரிலாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்க ஒரு சபை பிரதமர் இருந்த ஆட்கள் அப்படி இருக்கும் போது இவரும் கூட வந்து பிரேயர் பண்ணிடுறாரு பிரேயர் பண்ணிருக்கும் போது அன்னிய பாசம் வந்திருக்காரு அந்த பாஸ்டர் கவனிச்சிட்டாரு அக்காலா தானே கவனிக்கல பாஸ்டர் கவனிச்சு தம்பி யாரு தம்பி தான் ஓய்வுடைய தம்பி இவர் அன்னிய பாச பேசுறாரு அவரு எப்படி பேசுறாரு அப்படி சொல்லி அவங்க அதை சீரியஸா எடுக்கல அந்த பாசுல போன பிறகு என்னடா உள்ள மாரி பாச சொன்னாரு சிரிச்சிருக்கிறாரு சொல்லு உண்மையை சொல்லு என்ன நடந்துருந்தேன் அது எப்படி சாமோருடைய பாசல்லாம் வளர்ந்து சில பசுத்தா கிடைக்கும் சொல்ல மறைச்சி வச்சுட்டேன் நீ தூட மாட்டேங்க உனக்கு அப்படி கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலையே இப்போ எனக்கு அப்படி கிடைக்கும் சொல்லுவீங்க அதனாலதான் சொல்லல அப்படியா பாச எப்ப வந்தாங்க அது தந்து கொஞ்சம் நாடாச்சு வந்துட்டு போயிட்டா இப்போ இருக்கா பாம்பு போயிருக்காங்க அப்படியா நீ வந்தாங்க அவங்க வீட்டுக்கு போட்டுருவான சரி அவங்க கத்தர் ஃபுல்லாக தான் வருவாங்களாம் சொல்றான் அவரு வண்டி எனக்கு மாதிரி பண்ணா பாமியிலிருந்து கடை தோட்டம் வச்சோம் கடைதெல்லாம் போட்டாரு சரி கத்தர் வரும்போது வருவோம் அப்புறம் அடுத்தட்டு நாங்கள் மெடாஸ் போகும்போது பாமிது சாம்பூர்ல அப்பா விட்டு போவோம் அங்க அம்மீது போய் தண்ணிச்சு மாறலாம் முதல் குடும்பம் அவன அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு அட்ரஸ் சொன்னார் ஒரு மூணு சௌதரி ஆமா அந்த ஜேக்கப் பிரதையா அது ஒண்ணு பிரபாதர் அதுக்கு அப்படில ஆறு குடி இருக்கும் போது நாங்க போனோம் போயிட்டு அவர் வந்து கேள்வி கேட்டார் யாராவது பயன்படுத்தி வருது பிரமிஷன் அப்படி நீ பாச பேசுனா தான் பெருசு தாப்பிட்டு கடையாளம் பயப்பட பின்னஞ்சொழி இருக்குது எஸ் ஆயிருபத்தெட்டு பதினொன்று பதினெட்டு இருக்குது அப்போ அமைதி பயவெடுத்து வாசித்தார் பரியாசுகிறாலும் எங்கேயும் பாசினால் தூரத்தோடு பேசுவார் இதுவே இழைத்ததனை இழைப்பாரு படத்தக்க இழைப்பார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் இப்பவும் இருக்கும் அப்படின்னு அதுக்கு பயன் சொல்ல சரி இது நம்ம கேள்வி நம்ம மேல இருந்தாலும் சரி இப்படி கைய காலம்லாம் ஆட்டி இப்படி தூள்றணும் பயன்படுத்தி சொல்றது கை கால ஆட்டணும் இல்லை கத்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுப்பில் நடைந்து கழுகளை போற சட்டையில தேடும் போவார்கள் அப்படின்னா இதெல்லாம் வர்றது ஆமா ஒரு கோடி நாள் இளை பண்ணியா அந்த முதல்ல அந்த அனுபவம் வரும் சட்டை அடிச்சு போதா கழுகு பறக்கும் சும்மா தர பறக்காது என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவரு அது அப்படிச்சுட்டா அது மாத்தல ஒரு பிள்ளைக்குள்ள உயிர் ஆட்டணும் அட்டாடி போனா செத்து மூச்சுன்னு அர்த்தம் செத்தா இல்லை கை ஆட்டணும் செத்தாச்சு ஆளு அப்படினா சொன்ன தலையில கை வச்சிருச்சு வைக்கிறதுக்கு எல்லாம் பைப்பு இல்ல சீக்கிரமா யார்த்தும் கை வைக்காதே அப்படி சீக்கிரமா தான் வைக்க விடாமு சொன்னாரு வைக்க என்ன இடையே பிரிந்தி பார்க்கல யாருடைய பாவத்தும் உடம்பே ஆகாதே அப்படின்னா பாவமனைப்பு கொடுக்கும்போது என்ன குளிக்காலும் பாவ மண்ணின் பழம அதை கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருக்கு சீக்கிரமா ஏற தெரியல வச்சு பாவமண்ணி கொடுக்காத நம்ம பாவத்தோடு இருக்கும்போது தண்ணி போடுறது அது உண்மைதான் அதுக்கு பாவத்தோடு ஏன் பண்ணி கொடுத்துரு இல்லையா வெளியின் சேர்ந்து சேரன்னு அர்த்தம் அதான் சொன்னாரு வியாதி சமையல் கைகளை பார்கள் அப்பொழுது சுத்தமாக பேர் எழுதி இருக்கு கை வைக்க வேண்டிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சுத்தாய் பராமரிந்தாங்க இது இருந்து எல்லாருமே கைகளை தோணும் கிடச்சி இல்லையா சொல்றீங்க அவளுக்கு தெரியாது கட்டல் கிடையாது கேள்வி கேட்டார் பைப்பிடலாம் சரி அப்ப இப்ப உங்களை யாருக்காக பரிசு தாய்ப்பு வாங்கிச்சியா இருந்தா நீங்க இப்ப முழங்காங்கன்னு சோதனை போடணும் இறங்கும் பழைய பாட்டுல பெரும் பலிப்படத்தில் அக்கீனி இறங்க பெருமை ஆளுகள்லாம் அந்த பெருசுதான் கிடைக்காது அப்போ முழங்காலி செலுத்துறது பழைய மாடலுக்கு பலி செலுத்து அது பகிர் முறையே செலுத்துறது ஒரு பனிமிருகத்தை முதல்ல கொல்லணும் ரத்தத்தை எல்லாம் செஞ்சுட்டு தோலை உரிக்கணும் குடல் எல்லாம் அடுக்கணும் அதை கழுவணும் கழுவி சந்து சந்தாக வெட்டிதான் அதை பரிப்படுத்த வைக்கணும் அக்கினி இறங்கும் நம்ம காட்டுல போற மாட்டை குடிச்சு கொண்டு விட்டுட்டா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் புரிஞ்சது அடுத்தால அங்க அக்கா போட்டு கூட எல்லாரும் எல்லாரும் கூட இவர் போட்டுருக்காரு முழங்கார் போட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அந்த பிள்ளைகள் தாகமுள்ள ஒரு தண்ணீரைவேன் வறண்ட தளத்துவேன் ஆறுகளை விட்டு நாட்டிருக்கிறார் எழுதியிருக்கிறது அப்படியே உண்மை இப்ப தாகத்தை உண்டு கொண்டது ஒரு உரிய காரணம் இருக்காங்க வீட்டில் தண்ணியே பானதாக இருந்தாலும் பிள்ளைங்க தாகம் இருந்து குடிக்காதது ஆமா ஆனால் தாகம் உள்ளவரா வீட்டுல இருந்து தண்ணி குடிச்சு போவோம் வீட்டில் இருக்கிற அந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க அதே மாதிரிதானே கிறிஸ்தவர்கள் வந்து அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வெளியிருந்து வர புறஞாதிகளை உடனே பெற்றுக் கொடுறாங்க தாகத்தை ஓட்டு வர்றாங்க அப்படின்னு ஆய்வு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் ரசேசாவின் பிள்ளை பெற்று அந்த அம்மியா காட்ட அந்த மாட்டணும் அதுக்கு அப்டியம் கிடச்சு உட்கார்ந்துருக்காரு இப்பதான் கிட்ட போனேன் வந்த பிறகு திரும்ப மாடிய ஒரு செட்டு போட்டு அம்மிதி அங்க வீட்டுல செட்டு போட சொல்லணும் வீட்டுல சபை வைக்கலாமா குடும்பங்கள் இருக்கும் போது வேற சபைக்கலாம் ஒரு ஆறேழு வாசம் எடுத்து வாசகாட்டும் அவங்க வீட்டுல நடக்கிற சபை வளர்த்துகள் அப்படின்னு பலதான் இடங்கள் சபை ஆலயம் கிட்டே கட்ட வரலாறு கிடையாது நாங்களே போட்டுருக்கோம் அப்படின்னு அவ்வளவு செட்டு போட்டாச்சு செட்டு போட்டு மாசத்துல முடிச்சு வச்சிருவோம் வாரம் போது அவ்வளவு ஆசைதான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த புறம் என்ற அரசு உள்ள மக்கள் அங்கங்க நம்மப்பட்டவர்கள் சாசி அவர் அமைதியா இருக்கோஸ்ட் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சிக்கிறதா ஆரோக்கியம் வந்து மந்தரம் தானிய ஒரு பையன் பள்ளியூர சந்திப்பாரு அவரும் சேர்ந்து கேள்விக்கு வந்தாரு அவர் அங்கே ஆராய்ச்சி வந்தாரு எல்லா ஒரு பெரியவன் பெரிய சந்தோஷம் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஆராய்ச்சி வர்றாங்க எல்லாரும் சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம் வேலை செய்றாங்க தியானம் உள்ளவங்க ரொம்ப பாராட்டணும் அந்த அம்மா தான் கடைசியில அந்த அம்மீதுக்கு அப்பா அம்மா எல்லாரும் அவருக்கு மனைவி வந்து அம்மீதுக்கு மூத்ததான் இருக்கு அப்பாவுக்கும் மூத்த அதுவும் சென்னை முதுபா இருக்கிற பிள்ளைங்க ஒரு தாயிட்டு பிள்ளைங்க மற்ற பெருலாம் தாயிட்டு அதனால பெரிய ஒரு சந்ததி ஒரு மகிழ்ச்சி மாட்டாங்க லாட்ல ஏதாவது ரொம்ப கூட தந்துரு பாக்க இன்டர்நேஷனல் லாட்ச் ஒரு லட்சம் அதெல்லாம் தங்கிருக்கிறது அந்த லாட்ஜே மேனேஜர் தான் இருக்கிற மேனேஜர் தான் ரொம்ப கரெக்ட் ஆகிட்டு அப்புறம் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு அபிஷேத்துக்கா சம சத்தம் போட்டு பக்கத்து ரூமுகார அவட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் என்ன இது லாட்ஜா இது பெந்த ஊர் சபையா பெருமா என்னால சத்தம் போட்டு ஆளு தோணும் முடியல நீங்க இருக்கா இருக்கும் முதலாக இருந்தா காரங்க இந்த மாதிரி கரண்ட் பில் அமௌன் வாங்கிதான் நான் அப்புறம் வியாபாரம் அப்போ ரூம் புக்காயிரம் குடிச்சிட்டு வச்சிட்டு போங்க துணி எல்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளிப்படுத்த இந்த அமைதி குடும்பத்தின் மூலமாக சாமியுடைய அப்பா குடும்பத்தின் மூலமாக சிறிலங்காவுக்கு முடியும் செல்ல வேண்டும் ஏற்பாடுபோது பேசிட்டு இருந்தோம் அப்போ உங்க குடும்பத்தை வெட்டி ஒரு வெளிப்படுத்த இருக்கு என்ன சொல்லுங்க அப்புறம் வெளிப்படுத்துறது காரியம் எல்லாம் நடக்குது நம்ம பார்த்து ரொம்ப ஆச்சரியம் சொல்லப்பட்டதெல்லாம் நடக்குது அப்ப என்ன சொல்ல உங்க குடும்பத்தின் மூலமாக சிறீலங்காவுக்கு ஊதியம் போல கத்திர குடும்பத்துல போகும்போது உட்கார நம்ம செய்யணும் முடிவு பண்ணி நாங்க வரும் போன சொல்லுங்க நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம் இப்ப கருத்து ஜுலேஷ் சாயங்கப்பயோ கூட்டம் கிடக்கல போற மக்கள் அதுக்கு போற சம்பர்ல மூணு மாசம் கப்பல் கட்டிடுவோம் போக முடியாது போற நல்ல நேரம் வந்து கடல் கரம் முழுதும் பத்து மூணு அங்க இருந்து மத்திய கடல போகும்போது அங்கே தெரியும் உயரமா போகும் அந்த அந்த வத்தில போகணும் அந்த பழத்தை தெரியும் சில பழத்தை தெரியும் தலைமன்னார் ராமேஸ்வரம் பழம் தெரியும் இது ஒரு மேட்ல கப்ப நீங்க வேற உருண்டை ஆனா தண்ணி பார்த்துதான் நமக்கு அந்த கடவுள் பார்க்கல அது உருண்டை அப்படின்னு அப்ப அங்க போகப்போ இது மறைஞ்சுரும் கடல் உட்பட பூமி உரண்ட்ருமாரி எல்லாமே உருண்டையாதான் இருக்கு அப்ப அப்படி போய் போனோமா கப்பலுக்கு போகணுமா கடைசியில் கப்பல் தேவை வந்தது கப்பலுக்கு கீழ்தான் டிகிட் எடுக்கிறோம் வாடகை ரூம் எடுத்து அவங்க போயிடும் அப்புறம் சாப்பிட சொன்னாங்க நமக்கு சாப்பிட ரொம்ப இல்ல எங்க பாசம் சாப்பிட பேசிடலாம் அது பிரயாணத்துல ரொம்ப அவரு பிரயாணத்துல வரும்போது டிக்கெட் கிடைக்கும் கிடக்கலாம் சாப்பிடவும் இல்ல அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நான் ரெண்டு தனியாக ஜாமுடை போனோம் அப்புறம் அமிதம் அட்ரஸ் சொன்னாரு இந்த கப்பல் போயிட்டு தடவை ஆமா அது யாருன்னு தெரியாது அது மாதம் தெரியும் போயிட்டு அப்புறம் அதிகார்ட்ட கேளுர்ல ஆளெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கிறாங்க எத்தனை டிக்கெட் தேவையா கொடுப்போம் வாரதி வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா பெரிய சந்தோஷம் வார்த்தை கரெக்டா நிறைய பேர் அதுதான் பெரிய ஆச்சு வந்து அப்ப அவதான் பெரிய சந்தோஷம் கடந்து சொல்லி ஒரு எடுத்து எடுத்து மே போது கால ஜோம் பண்ணுவோம் அவருக்கு அங்கோட கிறிஸ்தவ நிர்வாகம் எல்லாம் இவரு மேல ரொம்ப நம்பிக்கை வெளிநாட்டுல இருந்து தொண்டு நிறுவனத்தின்னு நாட்டுக்கு பணம் கிறிஸ்தவ பணம் வரும் இல்லையா அது பூரா இவரு பேர் தான் வரும் இவரை பண்ணி எல்லாரும் வீட்டுல போகிற குடுத்து பாவடிக்கெல்லாம் சொல்ல வச்சு அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகள் அதாவது நமக்கு பத்து கட்டளை இருக்குற பழைய பாட்டுல ஏழு கட்டளை இருக்குது கூடாது அப்படி கொண்டு ஏழு கட்டளை இருக்கு அப்ப அந்த ஆளு ஐஹோ சாட்சிக்கு வந்தால் பண்றது அந்த ஏழு கட்டளை போதுமே அப்படின்ட்டு அவங்க ஜெவ பண்ண மாட்டாங்க அந்த குரூப் வரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ சண்டையமாக இருக்கிற கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இப்படிதான் நடந்துட்டு நாங்கள் போயிருக்கும் போது அந்த ஆட்கள் வளர்ந்துருக்காங்க நான் போனோன்னு வந்து யூஸ் வாங்க இந்தியா வந்து இருக்கீங்களா மனுஷன் இருக்குது தெருசியம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவரை இல்லையா நம்ம அப்படி ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப அப்படி இருக்கும்போது முதன் ஊழிய முடிச்சுட்டு அவங்க பேர யாரும் தெரியாது கொஞ்சம் போயிட்டு வந்தேன் திரும்ப இவருடைய ஒரு ஆடு அவரு ஒரு கமிஷனர் அவரு ஒரு விவசாய அதிகர் அடம்பன்டம்பேட்டம் காந்தன் காந்தன் காந்தன் காந்தன் அவங்க வீட்டு கஷ்டம் தான் இங்க அனுப்புவோம் ரெண்டு பேரும் ரொம்ப பணம் பேங்க் மேனேஜர் அவருக்கு அரசாங்கத்துக்கு அக்ரிகல் ஆபிசர் அவங்க இந்தியாவுக்கு நல்ல கேட்டு சொல்றேன் அவங்களுக்கு எப்ப தெரிய போறா இருக்கு அப்புறம் நாளைக்கு முதல பேசவே இல்ல டைம் இல்ல காலையில அஞ்சு மணிக்கு வீட்டுல எல்லாரும் சரீரத்தை நாம பாதுகாத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி வெளிநாட்டு எல்லாம் அக்ரிகல்ச்சர் ஆபிஸால படிக்கிறது பெரிய ரூம்ல மேப்பெல்லாம் போட்டு ஓடலாம் வச்சு அக்ரிகல்ச்சர் அதுக்காக இந்தியாவெல்லாம் வருவாங்க ஆமா பெரிய பண்ண வச்சுட்டாரு என்ன மரங்கள் அத்தனை பணம் இருக்கு அப்ப அதுல வர நோய் ஏ வர கண்டுபிடிக்கிறது மருந்து கொடுக்கிறது அங்கேயே கரண்ட் கரண்டு காட்டு உள்ள அங்கே ஜென்ரேட்லாம் வச்சுலாம் பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு விளையாட்டுல அப்ப இவர் பிடிக்காத ஆளு அவர் ரொம்ப மஞ்சள் திப்பாரு அங்க அரசியல் வந்து ஒரு மந்திரி தாக்கி பேசிவிட்டாங்க அக்ரிகல்ச்சர் மகசூழல் அப்ப அந்த சூரியகாந்திங்கிற பேருக்கு ஒரு குரங்கு ரெண்டு குரங்கு ஆகிட்டு இருக்காரு சூரியகாந்திங்கிற ஒரு குரங்கு தலைகளாக கிட்ட போட்டு என்ன கெடு மனைவி கிளை நிக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு ஆகாரம் வச்சு அதிக முடியாது கூட்டி பண்ணி வச்சிட்டு சூரியகாந்தா என்னடா கொடுப்பாய்ப்பு பண்ணி பத்திரிகை போடுறது படம் பண்ணும் விவசாயம் பண்ணையில காந்தன் வந்து ஒரு ரெண்டு படம் வச்சிருக்கிறாரு ஒன்னு பேர் சூரியகாந்தன் ரெண்டு நாள் மூணா நாள் ஆச்சு அப்ப நாங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அங்க ஊருக்கு போனோம் ஐயாட்ட பேசணும் ஐயாட்டு ட்ரெயினுக்கு அவங்க பேசுன அனுப்பி இருப்பாங்க நாங்களும் அவங்களை அனுப்ப கூடாது அப்படி சொன்னா மிளக அனுக்கிறாங்க அந்த எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்போ இவரு எங்களை சாப்பிடாத உட்கார ரொம்ப சூப்பராது அது வீட்டம் வேலையை குறைக்க இருக்காரு நிறைய ஆட்கள் இருந்தாங்க போயிருவோம் இந்த வேலைப்படி சாயங்காலம் உங்க போதனைகளும் தண்ணி அப்புறம் நாளைக்கு உங்கள தாங்க அறுப்போம் இல்லையா ரெண்டு ஆளு தங்க வச்சுட்டா வந்துட்டு இவர் என்ன கூட அதிகமா காலதையும் நாங்க சோம்பேறிங்களா பாக்குறதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வருவாரு நீங்க பைபிள் படிக்கிறீங்க தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கி இருக்கு ஆனா நீங்க தவறு செய்யாம இருக்கலாம் தெரியாத ஆளுக்கும் அந்த தண்ணி கூட இல்லான் தெரியாத இல்ல உள்ள அந்த உள்ளத்துக்கு மாணத்தையும் புத்தகம் தெளிஞ்சு போடுறாரு இதையும் மீறினா கூட இந்த மாதிரி ஆட்ட வச்சு போதிக்கவும் செய்யாரு அதையும் கேட்டு மீறி போற சிந்தை செய்ய சொல்லுவீங்க நீ வச்சிருக்கீங்க இல்லையா உங்க விவசாயம் வச்சிருக்கீங்க றே புத்தகம் அதையும் படிச்சுட்டு பிள்ளையாளி இருந்தா அது சரி அப்ப மனசாட்சி மனசாட்சி நடக்குதுன்னா ஆமா சரி பெரும் பெரிய நிறைய பெரிய படக்காரனா இருக்கிறான் எனக்கு கஞ்சி இல்ல அந்த பணக்காரன் வந்து கொஞ்சம் படத்தை எடுத்துக்கிட்டா அது தவறலன்னு சொல்லி மனசாட்சி நம்ம மனசாட்சி வந்து இன்னொரு வேதனைப்படுத்த கூடாது என்ன அப்போ அதே மாதிரி நாம எடுக்கறதுனால அந்த மனுஷனுக்கு கவலை இல்லாம போட்டு எழுத போட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் கவலை இல்லை வருத்தப்படுவானு இப்ப நமக்கு ஒரு மன சான்ஸ் இல்லையா நம்ம குறைவாதான் வச்சிருக்கோம் வரும்போல <utan> <imitation> <imitation> <imitation> <imitation> கரெக்ட்டு ரெண்டாம் போனோம் ரெண்டு குடும்பத்தையும் பாத்தீங்களா மத்தியான வீட்டுக்கு எல்லாரும் அங்க மாமன் அதே வாரம் சொல்லி கொடுக்கறோமா நம்ம என்ன இருக்கிறோம் நம்ம சர்ச்சுல ஒரு அம்மா ஒரு ஆளுங்க ரொம்ப அழுதுன்னு சொல்லிச்சு எப்படி என்ன போயின்னு சொல்ற ஐயா காலேஜ் படிக்கிற பிள்ளை அப்படின்னு சொன்னாரு சொல்லாதம்மா எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்ன கேட்கவே மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க கேட்டீங்களா அவன் ஏன் என்ன பிடிச்சான்னு சொல்லி கேட்டீங்களா கேட்டேன் என்ன பார்த்துடா நீ உங்க அம்மா வாடி போட்டிருந்தான்னு சொல்றா என்ன போய் சொல்றேன் சொல்றது அம்மா வர்றது அப்படி போது ஒரு நாள் தாத்தா பேத்தி மாட்ட கேட்டுக்காரு அம்மா நான் ப்ரேயர் பண்ணுமா நான் வெளியே பாச பேசுறீங்க தத்த பைபிள் இருக்கு இல்லையா பைபிள் இன்னமா இருக்குது அது வந்து ஈஸ்நாத ஜீவன் நமக்குள்ள வர மாதிரி ஜீவன் கொடுக்க வந்தாரு இல்லையா ஜீவன் தான் இருக்கும் நமக்கு அவங்க வருது பேசணும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சாயங்காலம் ஏழு மணி பிரயர் இருக்கிறாங்க பயங்கா வந்து கதை கூட்டிட்டு இருந்திருக்கு கதை கட்டு போது பிரயர்ச்சி கேட்டது பண்றான்னு ஆண்டவரே எங்கூர்ல கத்தூரி சந்திப்பே நல்ல மனுஷன் அவரை பரலோகத்து போற அவரை ஆயத்தப்படுத்தும் அவர் ஆயத்தப்பட்டால் மாத்திர்தான் அவர் கை கொண்டு இருக்கிற மக்களை ஆயத்தப்படுத்த முடியும் அதனால அவரை சந்தியும் சந்தியும் எல்லா ஊழியக்காரலையும் சந்தி பிள்ளை எல்லாம் ஜம்முடியா அவர் யாராவது கண்ட கூடாது முன்னேறிக்கிறார் அவர் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுல மாசு நடந்தபோது உங்களுக்கு எனக்காக ஜபிக்கிறவர்கள் நம்முடைய திருச்சிவில் யாராவது இருப்பீர்களா இருக்க மாட்டேங்கு சொல்றது போக உங்களுக்கு தான் ஜபிக்கணும் யாரும் ஜபிக்கலாம் நேற்று சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த வீடு கதவு பூட்டி நடந்தது அந்த வீட்டு தலைவரை பாருக்கு போனேன் யாரு வீடு சொல்லல அது வீட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய நடந்து அவர் கை கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் தெரியுமா சொற்கத்தை வாழ்றதுக்காக சொல்லி அவருக்கு அப்பறம் சரி அப்படியே சொல்லிட்டாரு அவங்க பேங்க் மேனேஜர் கோபமா சொல்ல ரொம்ப அருமையா இருக்கும் சொல்ற கொஞ்சம் மாற்றம் மாறி ரெண்டாவது போறோம் இரண்டாவது போயிட்டு அப்ப அப்படியெல்லாம் பெரிய மலையிட்டு அப்புறம் அவங்க இன்னொரு பேங்க் மேனேஜருடைய தங்கச்சி பையன் போயிட்டாரு அப்படி போய் அப்படி ரெண்டாவது போயிட்டு வரும்போது நான் தான் சொல்லியிருக்கேன் சபைய உருவாக்கி வச்சுட்டு மூளை தேடும் எ சேர்த்துக்கணும் கேப்பாங்க வந்து சபையை சேர்த்துக்கொண்டு பல இடத்துல சபை எடுப்போம் அப்படின்னா வெளிப்படுத்திருக்காரு அதெல்லாம் எழுதி வச்சிருவோம் அமைதி விட நாங்க ஜவுன் பண்ணும் போது அதெல்லாம் அப்ப ரெண்டாவது போக முதல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போகணும் இல்லையா இரண்டாவது அவசரத்துல கப்பல் வரும்போது நடுக்கடல் வரும்போது போயிருந்து ஒயல் வந்த கப்பல் வந்து பெரிய கப்பல் கிடையாது இது சரக்கு கப்பல் தோனி மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும் பெரிய சரக்கு கப்பல் அதெல்லாம் ஆ கிளம்புவோம் கீழ்தட்டுலாம் சரக்கு இருக்கும் மேலத்தட்டுல எல்லாரும் ஆடம்பு அதாவது பெரிய கப்பல் ரூம் மாதிரி இருக்கும்படுத்த கிடப்பாங்க மூட வச்சிருக்க போக மாட்டாங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் டீ பிடிப்பாங்க பேசி அதெல்லாம் ஜாலியா பேசிப்பாங்க நடத்தப்படி அமைதி கஷ்டம் நடந்து படத்துல இறனா ரொம்ப அப்படி போயிரெல்லாம் வந்து என்ன அப்படி போய் ரெண்டாவது சொல்லிட்டு இருந்தோம் அடுத்தது வரும்போது சபையிட போ அப்படின்னு பாரு சபையோட மிஷன் பிறகு அப்படி குறிக்கப்பட்ட நாள் ஒரு நாள் இருக்கிற அப்ப இதெல்லாம் சீ பாசி எழுதிட்டு ஒவ்வொரு உலகத்துல முடிஞ்சு வந்து உடனே அந்த நடவடிக்கை கொஞ்சம் முக்கியமான காரியம் நடவடிக்கை முக்கியமான காரம் எழுதும் மீதியெல்லாம் கடிதம் எழுதும் கொஞ்சம் நடந்தது நடத்தால ஊழியங்க ஆரம்பிக்கப்படும் சபை ஆரம்பிக்கப்படும் இப்படி சபை புதிய சொல்லி வெளிப்படுத்தி ஒரு சிலர் சபை எழுப்ப போறதாகவும் அவங்க மூலமா சபை தொடரப் போறதாகவும் சபை ஏற்றுக்கொள்ள சொல்லி எழுதுவாங்க அப்படின்னு செய்த பார்த்துருந்தாங்க தில்லின்னு ஒரு ஆள் பொறுமையாக ஒரு ஆள் தான் கிளியான பல இடத்துல மாறி போய் கல்யாண நாட்கள் உரிமை கல்யாணம் அவருக்கு ஆறுப்பா சோசி இருக்கிறாங்க பல ஊழியை காட்டுக்கு ஊழியம் செய்து பிரச்சனை எல்லாம் ஆகி நமக்குன்னு ஒரு சாப்ட ஆரம்பிக்கும் கண்ட இடத்துல போய் ஒண்ணு பண்ண முடியல எப்படி மாட்டா அவங்க சொல்ல முடிய முடியலாம் நேரம் அழைப்பு வரப்போது அப்ப அப்படி சென்றவங்க எல்லாம் ஜோம் பண்ணி இருக்கிறாங்க போட்டு ஜோம் அப்ப நம்ம ஊழிய ஆரம்பிக்கணும் அப்ப அந்த மக்களா ஒத்துக்கலாம் தண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படிங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா நாங்க திரும்பி பாசுறாங்க ஊழியகாரன் சொல்றாங்க இப்ப நமக்கு என்ன பேர் அடிக்கலாம் இருக்கிற பேர் ஒண்ணிக்க கூடாது காட்டி அடிச்சுட்டு அம்மா அப்ப அவன் எனக்கு உரிமை வருவான் இல்லாத பேர் உணர்க புதிய எழுதி காட்டுறாரு அப்படியே பரவத்துன்னு வர்ற பேராச்சே யாரு வைக்கலையே மறுபடியும் மறுபடியும் அப்படி அது உருவாக்கி இருக்க அந்த சபை அவன் ஒரு அந்த சேர்ந்து பேசினாரு அப்படின்னு வச்சு ரெண்டு பேரும் மன்னாரில ஆரம்பிச்சா ஒரு ஆரம்பிச்சா அவர் மன்னாரில ஆரம்பிச்ச ஆள் பேர் மட்டும் அப்பியக்காரரு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சு ஓடிஞ்சாங்க அப்புறம் அங்க மலைநாட்டு மலைநாட்டுல தே தோட்டம் அங்க தேவை தோட்டத்துக்கு குளித்து போயிருக்காரு அங்க ஒரு குடும்பம் வெளியூர்ல நியாயசமேற்ற குடும்பம் அவங்களுக்கு புதிய பத்திரிக்கை போகல பத்திரிக்கை எடுத்து படிச்சுக்காரு புதிய புதிய செய்தி எங்க இருந்தாலும் அட்ரஸுக்குள்ள போட்டு பாருங்க ஹெட் குவாட்டர்ஸ் நாங்க எங்க அட்ரஸ் இருக்கும் நடவடிக்கை எழுதுறதுனால எங்க அட்ரஸ் இருக்கும் ரெண்டு அட்ரஸ் தான் இருக்கும் அவர் அந்த நான் கொண்டு போட்டுவாங்க கொண்டு போடுவாரு அவர் வந்து தலைமை எங்களை சேர்த்து அப்படின்னு சொல்லி உடனே தலைமையில எங்களுக்கு நாங்க அங்கே அனுப்பிடுறோம் சரி புரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னைக்கு வர்றோம் சென்னையில இருந்தா இப்ப அவங்க எல்லாம் போறோம் அப்போ பம்பாயிருந்து போறோம் இப்ப எங்க ஓடித்தோம் சென்னையில இருந்து போறோம் சப்பா ஆரம்பிச்சு இல்லையா அங்க இருந்து நம்ம கடவுளை வாங்க எங்ககிட்ட காசுலாம் கம்மி தான் அவங்க எல்லாம் போட்டு எடுத்தாரு சென்னை காலம் ஓடிட்டு வேலை வேலை செய்யறாங்க போட்டாங்க சரி போயின்னு டிக்கெட் எடுத்தோம் அப்போ நாங்க பிரேயர் போட். அப்போ ப்ளேட்ல போறோம். ஆமா ரெண்டு தடவ கப்பல்ல போறோம். சரி. இந்த பான்ல இந்த சடவா கொஞ்சம்லட்ட. ஆ ஓ. நீ கொஞ்சம் தனியா குச்சிங்க. சடவா நீங்க மூணாவது போய் எடுத்து சொல்றோம். மூணாவது தடவை அங்க போறோம். அப்போங்க வந்து அங்க போறதுக்கு முன்னால பிரேயர் பண்ணறோம். சரி. அப்போ கர்த்தர் சொன்னாரு அங்க என்ன பிரகாரம் தேடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் நான் அவங்கள பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதனால அவங்க அவங்க சத்துக் கொள்வாங்க அங்கேயும் சபையில் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு அப்படியே எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு வந்து ஜான்பிள்ளை என்ற அந்த இயல்பாணத்தில் குருநகர் இடத்துல அவர் சபை நடத்துறாரு அப்போ அவருக்கு நமக்கு கான்டெக்ட் ஏற்பட்டு ஏற்பட்டது அப்போ நான் போற தேட்டலான்னு சொல்லிட்டு போனோம் அவருக்கு ஆளு அப்போ நாங்கள் சின்ன பயங்கர மாதிரி அதனால சத்தியத்தின் மத்த கடவுளோடு சத்தியம் அதான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே நைட்டு அங்க கொஞ்ச மக்களுக்கு கூடிய இந்த மக்களுக்கு நீங்க இந்த சத்தியத்தில சொல்லணும் சொல்லணும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளுறோம் ஏற்றுக்கொள்ளட்டும் நாளைக்கு இப்போ புதுவரிசனம் சபையாரு இங்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க ஒரு நீ ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாங்க அவங்க கைக்குள்ள பிராஞ்சுகள் உண்டு அந்த பிராஞ்சில்தான் இந்த நிலையிலேயே போட்டு போட்டு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற ராத்திரி அங்கே வந்த மக்களுக்கெல்லாம் நம்ம சத்தியத்தை பாவம் பண்ணி எப்படி பெறணும் அப்படிங்கிற சத்தியம் அவங்களுக்கு மோதிக்கப்படுத்து மக்கள் கேட்டுக்கிட்டாங்க கேட்டு எல்லாம் பாவரிக்க செய்தாங்க அதுல பரிசுத்தா போறாங்க அங்க உள்ள பழக்கம் என்னன்னா வெளியேற கஸ்டுகளும் யாராவது எந்தக்கு இல்லாத ஆபாசமான டிரெஸ் தெரிஞ்சுதான் மேல கவனம் போட்டுட்டு தலைவருக்கு கட்சி பொம் மட்டும் மக்களுக்கு கட்டிக்கிடுவாங்க இப்படிதான் அவங்களுடைய பழக்கம் அப்ப அப்படி இருந்தது அப்ப முடிஞ்சு போகும்போது நாளை பரிசு ஆராதுன்னு நாளைக்கு கம்பீன எல்லாம் நடக்கும் அதனால விதத்தில் உள்ள சீரிகளை மாதிரி பெண்கள் நல்ல முறையில ஒழுக்கமா ட்ரெஸ்ஸை அணிஞ்சு உட்காடு போட்டு போயிட்டு வரணும் இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்க நல்ல நல்ல ட்ரெஸ் நல்லபடியா உடம்பு மறையக்கூடிய போட்டுட்டு வரணும் அப்படின்னே சொல்லி அனுப்பியாச்சு அனுப்பி போயிட்டாங்க நினைச்சிருக்காரு ஜான்பிள்ள சாரி நேரத்து கொடுத்த உபதேசத்துல யாரும் நாளைக்கு வரமாட்டாங்க சரி நம்ம ரெண்டு மன ஊழியர்காரி ப்ளாசி ஊழியர்கள் இருக்காங்க இதெல்லாம் மாறாதிக்கலாம் அப்படின்னா நினைச்சிருக்காரு அவ்வளோ வேற நல்ல ஓய்ட்டு சாரி கட்டி அருமையா வச்சாங்க வந்து ஆரவம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு போடு மாற்றி ஒரே நாள் ஐந்து இடத்துக்கும் நேரம் எழுதி விற்பரம்புற ஒவ்வொரு இடத்துக்காக பேரு வவுனியா திருகோணமலை இத்தனை குறிஞ்சாச்சுதான் அப்புறம் கைதடின்னு நினைக்கிறேன் இப்படி வீரபுரம் இப்படி ஒரு அஞ்சு இடம் கிளிவச்சு கிளிவச்சு கிளிவச்சு ஒரு அஞ்சு இடத்துல அது மாற்றப்பட்டது மாற்றப்பட்டு புதிய சுவயமாக அது கூடுதலாக இப்போ ஒரு இடத்துல அங்கே சபை உருவாக்கப்பட்டிருக்குது அப்புறம் அங்கே இருக்கும்போது தான் கடவுள் வெளிப்படுத்துனால் நீங்கள் வந்து இங்கேருந்து நூறுவல்லியா இங்கிலாண்டி ஸ்டேட் இப்படி ஸ்டேட்டுகள் இருக்குது அந்த இடங்களுக்கு நீங்கள் ஊத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வபனியால் ஏற்கனவே சந்திச்சோம்ல அந்த மேனேஜருடைய உறவினர்கள் அங்கே இருக்காங்க அவங்க எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க அப்போ அங்கே போய் ஊழியம் செய்தோம்ல ரொம்ப குளிரான இடம் தான் ஊழியம் செய்துட்டு நைட்டில் அங்கேருந்து லாஸ்ட் வண்டிக்கு குழம்புக்கு வர்றோம் அப்போ குழம்புக்கு வந்தால் அங்கே தங்கிறதுக்கு இடம் இல்லை லாட்டிகள் எல்லாம் எல்லாமே புக் ஆகிட்டோம் அப்போ இந்த நைட்டில் மிட் வர்றவங்கள uh, <laughs> <laughs> இதெல்லாம் புக் ஆகிட்டு நல்ல ஒரு லாட் பண்ணி தர காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி டைத்துட்டார் ஏத்தி ஒரு டவுன் ஊர் க கழிக்கிறது வரைக்கும் அவரு சந்தைப்பட்டு கூடாங்க கொஞ்சம் தூரம் போக நிப்பா நிப்பாரு நினைட்டு எங்கூர்ல ஒரு லாட் சார் பார்த்து அப்படி ஒரு நாலஞ்சு இடத்துல நம்ம சந்தைப்படாத அளவுக்கு நடக்காது நடந்து கொஞ்சத்துல ஒரு சின்ன கிராமத்தினுடைய வெளிச்சம் தெரியுது சரி ஆனால் நமக்கு எந்த பயமும் இல்லை மக்கள் ஒரு பலமுள்ள ஆவியான ஒரு இருக்கிறாரு அது நமக்குள்ள அந்த இன்னொரு நாடு இன்னொரு இடம் தான் கடவுள் பார்க்குள்ள அந்த நிலைமை வந்துட்டு அப்புறம் அங்க கொண்டு கிராமத்துக்குள்ள கூட்டங்களெல்லாம் அந்த ஒரு குறிப்பாக அந்த கார் வரும்போது தெரிஞ்சிட்டாங்க பார்ட்டி வருது அப்படின்ட்டு ரெடி ஆயிட்டான் ரெடி ஆகி அதுக்கு ஒரு லீடரும் ஆமா இன்னும் வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சிட்டா நிறைய அப்போ ஆவியாரி ஆட்கிட்ட அவர் ஏன்னா அந்த சேனைக்கு முன்பாக அவர் சத்தம் போடுவாருன்னு இருக்குல்ல அவர் விவாக்கூத்தர் சிங்கம் கட்சிப்பாரு ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கடவுளுடைய பல்லமாக அவருடைய செயல்முறைகள் என்னங்கிறதெல்லாம் அவ்வளவுக்கு விளங்கி கொள்ளாத இதெல்லாம் இருக்கிறாங்க அவர் எப்படியெல்லாம் கிரியே செய்வாருங்க நமக்கு தெரியாது அப்படி படம் ஏற்பாட்டு காலங்களெல்லாம் கிரியசியிருக்கிறார் ஆமா அந்த பிரகாரம் அவர் சத்தம் கொடுத்தார் மணமக்களும் சத்தம் கொடுத்தார் டி கே ரெண்டாவது ஒரு சத்தம் உண்டாச்சு டிக்கெட் திறக்க திறந்தால் ஆபத்தி ஒன்னூறு சத்தம் உண்டாச்சு உடனே வந்து என்ன சார் நம்ம கோபட்டீங்களா என்ன சாமி அப்படின்னா இல்ல வெட்டிக்க அப்ப நீங்க ராத்திரி எங்க போவீங்க அப்படின்னு கேட்டோம் பசு கால நமக்குள்ள வந்து நம்ம எந்த ஏரியாவும் தெரியாது அது கொடுங்க பழக்கமே இல்லை அப்போ திடீரென வார்த்தை வந்து நாங்க பக்கத்துல மட்டைபடியா போறோம் மட்டப்படிய ஒரு கடவுள் சமத்துக்கு அப்போ உடனே ஒதுங்கிட்டான் ஏ ஒது மட்டைபொழியா போறான் அப்படின்னு விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டான் டிரைவர ட்ரைவருக்கு அவனுக்கு காசு கிடைக்கல அவன் கொடுக்காம காசு கொடுக்க மாட்டான் அப்புறம் வந்தான் வந்து எடுத்து அப்புறம் போய் சேர்ந்தவங்க துணிலம்பி சேர்ந்த ஒரே குடி ஆரம்பலாம் பண்ண டப்பாற வச்சு குடிச்சுக்கிட்டு அடிக்கிட்டு அடையிறாங்க நல்ல கடைகள்லாம் அவங்க குளோஸ் ஒரே ஒரு கடை மட்டும் டீ கடை ஹோட்டல் திறந்துருக்கு அதுல அவன் குடியாரம்பா அவங்க போறதும் ஆறுதும் குடிக்கிறத மாதிரி இருக்கு எங்க போகுதுன்னு தெரியாது இவங்க நான் ரொம்ப இடமௌண்ட் போயாச்சும் எனக்கு காசு பேசுத்தூர் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான் இப்ப ராத்திரி எந்த ஊருக்கு அந்த கிடக்குல போனாட்டி ஹோட்டல் ஹோட்டல் அந்த போகிறோம் இப்போ கிடையாது தான் கடை வாசமெண்ட்டடாது அப்புறம் நம்ம பிடிங்கிட்டி கொண்டு போறதுனால அது வந்து பார்த்துக்கிட்டுறாங்க அப்போ நாங்கள் கலாவுக்கு சொல்லிட்டு சொன்னோம் இப்படி நாங்கள் நைட்டில் வந்தோம் லாஸ் பஸ் இல்லை நாங்கள் வந்து அடுத்த ஊருக்கு ஒரு போகணும் அது வரைக்கும் நைட்டு போகிறோம் அங்கே இருந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு கடவுள் கும்பினால ஆபத்து இல்ல அப்படி எப்படி அங்கே உட்கார்ந்துருந்தோம் அது ஏன் அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க இருந்து அப்புறம் காலையில எழுபி அவர் ரயில்வேல வேலை பார்க்கிறாரு ரயில்வேல போய் கொஞ்சம் குடிச்சிட்டு மக்கள் கழகிட்டு சொன்னு சொன்னாரு குளியாபட்டிக்கு நீங்க போனோம் குளியாபட்டி இருந்து ஒரு ஒரு பெனாராஜின்னு சொல்லி குடும்பத்துக்கு வந்தோம் நம்ம ஒரு வலியுறுத்தல இருக்கிற அப்போ அவருடைய அண்ணாச்சி அங்க இருக்கிற அண்ணாச்சும் பாக்கணும் சொல்லி அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்ப ரொம்ப நாளாவே வரலாம் வரான்னு கடிதம் போட்டோம் அந்த அட்ரஸ் போய் பார்க்கணும் அப்படினால குளியாபட்டி ஒன்று பார்க்கணும் அப்போ சரின்னு சொல்லி உடைய காலமே நாங்க பறப்பட்டு அங்க போய் கதை அங்க ஒரு நிர்பந்தமான நிலமை மனைவி கற்பும் சரி ஒரு எட்டு மாசத்துல வைக்கோ வந்து குழந்தை ஆபாசன அளவுக்கு அங்க ரொம்ப ரொம்ப அப்படி இருக்கிறாங்க சட்டினுதான் அவங்க அது அந்த வெதனோடு சொல்லுது ஒரு நாள் உங்களை எதிர்பார்த்திருந்தோமே இப்படி வந்துருக்கீங்களே உங்களை கவனிக்கவும் முடியாது நான் என்ன சேர்ந்து சொல்லி உடனே நீங்க கொண்டு போங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அங்க கவுனிங்க எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தது தாயை பத்தி கவலைப்படாது தாய்க்கு ஒன்னும் செலவு இருக்காது பிள்ளைய பற்றி நீங்க ஒன்னும் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுது அதை அவர் மனசுல வச்சிக்கிட்டாரு அங்க போன உடனே குழந்தை பிறந்துட்டு எட்டு மாசத்துல அத கண்ணாடி வச்சு வச்சிருக்காங்க குழந்தை பேபி நல்லா இருக்குது அதை பற்றி ஒண்ணு கவலைப்பட வேணாம் நீங்க போயிட்டு கொஞ்சம் பண்ணியெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க அவருக்கு எங்களையும் பாக்கணும் அப்ப வந்தாரு வந்த சொன்னாரு இப்படி டெலிவரி ஆயிட்டியா குழந்தை பேபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதை பற்றி நல்லா இருக்கு அது போதும் கூட்டுவாங்க கடவுள் காத்துக்கூடாது அது அவருக்கு மனசுல இருக்கு அப்பவும் அப்பவும் சொன்னாங்க பிள்ளை நல்லா இருக்கு இப்பவும் சொல்றாங்க இத என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவருக்கு அங்க போறது கூட குழந்தையா அப்புறம் என்ன ஜிப்சி வயிற்றுல போட்டாரு அவளுக்கு ஆபத்து இருக்காரு குழந்தை பிறந்துட்டு அவளுக்கு ஆபத்து அம்மா அதனால வயிற்றுல என்ன போட்டா இருப்பேன் ஜிப்சி என்ன போட்டு அவ்ளோ அதை கேர் பண்ணல அவசரம் கொண்டு போறேன் அப்புறம் நடந்து போறது நடந்த ஆடின அப்படின்னு நாங்க விழித்து அந்த பிரகாரம் அந்த இலங்கை ஒழியத்தினுடைய ஆரம்ப காலம் மத திருப்பி ஒரு வேள்பாணம் வந்தோம் பொதுநகர் இடத்துல போதிச்சு அங்க அங்க புரிய அங்க ஆரம்பிச்சு வச்சு ஆரம்பிச்சு வச்சு அந்த புள்ளிய வளர்ந்து இப்ப ஒரு அப்போ ஒரு அஞ்சு ஆறு அப்போ அந்த டைம்ல அங்க ஒரு ஒரு ஒரு துணை ஊழியர் ஒருவர் இருந்தார் மூணு ஊழியக்காரிகள் இருந்தாங்க ஒரு ஜான்புல்ல எவ்வளவுதான் இன்றைக்கு விசுவாசிகள் இருந்தாங்க அவங்க தான் இன்றைக்கு ஊழியர்கள் ஆகிட்டாங்க அப்புறம் நாங்கள் அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் அதில் பலர் ஊழியர்கள் ஆகி போகும் பல இடங்கள்ல சப்போம் அதை புதுசாக பல இடங்கள் உருவாக்கி இருக்குது திரிகோணம்லாம் பல இடங்கள்லாம் இருக்குது ஆமா இந்த பரம்ப வேலை எங்க ஆரம்ப வேலை என்னன்னா ஒரு ஏரியா இந்தியாவா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் ஒரு புது இடத்துக்கு குளித்து போறதுனால நாங்க ப்ரேயர் பண்றது ப்ரேயர் பண்ணும்போது கத்துறது சொல்லுவாரு இந்த இடத்துல அந்த ஏரியாவை ஆட்கொண்டிருக்கிற ஆவி இருக்குது அதை கட்ட வேணும் ஆஹ் எனக்கு அப்போ சொல்லுக்கு கட்டம் கட்டவும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு நிமிட இருக்குது அவையோட துறத்துறத அது கட்டுறது அந்த ஏரியாவில மக்களுக்கு உடனடியா ரெட்சிமண்டா கட்டுறது அப்போ அது இப்படிதான் செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படியே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஸ்ரீலங்காவில் போய் அந்த வேலை தான் செய்வோம் அது எந்தெந்த திசையில இருக்குங்கிறதும் எங்களுக்கு ஆவியில சொல்லுவாரு காட்டுவாரு அப்படிதான் அந்த வேலையில செய்து ஆவிகளை அரஸ்ட் பண்ண பிறகுதான் அந்த லட்சிப்பெண் வேலை அங்கே நடக்கும் இன்னைக்கு அறிவேறு பெரிய கனென்சன போடுறாங்க லட்சக்கணக்கில் கூடுறாங்க சொல்லும் போது கொடுக்குறவங்களும் கைது கொடுங்கன்னா ஆயிரம் கணக்கில் கைது ஊக்குறாங்க அப்புறம் அடுத்தடுக்கு போனேன் அது அந்த சத்துரை கொண்டு போயிடுறேன் அதான் பைபிள் எழுதிருக்கு பரவாயை முந்தி கட்டினால் ஒளியே அவருடைய வீட்டுக்குள் புகுந்து அவருடைய உடம்பையே கொளையாட முடியாது உலகம் பண்ணலாங்க அவனை கட்டணும் அதுதான் அந்த ஊழல்தான் அங்கே செய்கிறது எல்லா பிரான்ஸ்லேயும் பார்த்து அங்கே உள்ள சாப்பிட்டு சாபித்து இந்த ஊடக அந்த ஊழல் இது மாதிரி இப்போ இந்த ஏர்லேயும் அவன் போயிட்டு தான் போயிருக்கு சபையை கணக்கு அனுப்பிட்டு ஒரு அமைதி வீட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது வந்து என்னாச்சுன்னா வீட்டுல அந்த அக்காட்டு கண் கூட்டினா கூட நடக்குது அப்புறம் கருஷ்வத்தம் வருஷம் எண்பத்தி ஒண்ணு கமிஷன் அதுக்கு முன்னால நாங்க அந்த மாம்பழத்துல இண்டல் தயங்கிடுறோம் இல்லையா அப்ப ஜெயரா ஜெயராஜ் பத்தி இருக்கா இல்லையா அவருக்கு ஒரு ஆசை கொண்டு போய் இந்த ஒயம்சி லட்சிகேட்கணும் சரி அப்ப ஜனிபா அங்க இவரு பெருந்த வருஷ அங்குள்ள சேப்பர் இவரு நடத்தாரு பத்தியாரு விசுவாசலான போது பரசுத்தா பெற்றா ஏன்னா சிஎஸ் காலேஜா இவரு மாதிரி ஞாபகம் பெட்டி அப்படின்னு எடுக்க போட்டு அது அவங்க அழைச்சாச்சு கொண்டு வரேன் இவரு வந்து காலேஜில் பையன் வந்து ரெண்டு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவர் எடுக்க மாட்டாங்க இவரு மூணு நாள் திரும்ப அந்த ரெண்டு பையன்களை சேர்த்துட்டு அந்த எருகவும் சுத்தராங்க இல்லையா அப்படி அந்த காலேஜ் சேப்பல் அந்த இடம் இடம் சுத்தி எடுத்து ஏழு தடவை சுத்தி வர்றது இடம் கிடைச்சிடும் அதனால சில இடத்துல எதிர்ப்பு பூண்டு அப்ப அதனால இவங்களை தன் வைக்கணும் என்றாலு இவர்கிட்ட ஜார்ஜிட்ட சொல்லி பாலனை கொடுக்க வேண்டாம் நமக்கு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் அங்க ஒரு தன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு கூட்டங்க பையன்கிட்ட ரெண்டு பேரும் கூப்பிட்டு அந்த மாதிரி அங்க பெட்ரெல்லாம் போட்டு தங்க வச்சாங்க தங்கி இருக்கிறோம் அதிகாளுடைய ஒரு ஏழு பேரும் போட்டாரு பரிசு தாய் போடுறாங்க போய் அங்க பரிசு தாயிட்டு கிடைக்கும் அதுல ஆறு பேருக்கு ஆவிப்பூர் வாங்குவேன் ஏழாவது ஆளு அவன் அந்த ஆறு பேர் பெருசா இன்னும் பெருசா கிடைக்கல அப்புறம் முடிஞ்சு சரிப்பா பெருசா சேர்த்து அவரோட ஒரு சேர்ந்து ஆரம்பிச்சீங்க சரியா அப்படி போயிட்டு வானுவ அப்புறம் போன இவன் அயலாதான் இருக்கேன் கரஸ் பாண்டான அரை மணி நேரம் எடுத்து முடிச்சு தனி ஜெம பண்ணிட்டு அவர் இந்த ரங்கி இருக்கிறோம் நல்ல மகிழ்ச்சியா இது பாய்க்கு இது என்ன சத்திரம் நினைச்சீங்களா ரோட்ல போற வரலாம் தங்குறதுக்கு இது சந்தை மடம் ஆகுது என்னது ஒரு பையன் கேட்டா ஸ்டூடெண்ட் போட்டா தங்க வச்ச பையன் ஓடிட்டாங்க பேசுறீங்க இந்த பிளேஸ் என்ன பிளேஸ் என்ன பேசுறீங்க தங்க வச்சிருவோம் பண்ணிட்டீங்க இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நல்லா பேசப்படணும் இவர் பயன்படுத்து காலேஜை அவரு கடைசியில் நீங்க நிரம்பறி தப்பா பேசுற மனசு இருந்து போங்க அப்புறம் இப்படி ஒண்ணு நடக்கணும் அனுப்பினது இதே ஹால்ல இந்திய அரசு நடத்தணும் இந்த காம்பௌண்டே எனக்கு ஆராதனை இதெல்லாம் என்னுடைய யாரும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புதான் தேவராஜா பேச மாட்டாரு மற்ற யார்ட்டையும் பேச மாட்டாரு சொன்னா ஒரு தண்ணி தந்து வச்சது கத்தப்படி வாசம் தரப்பாரு அது மாதிரி நம்ம கன்வென்ஷன் வந்ததுக்கு ஜார்ஜ் முதல் முதல்ல சொல்லி அதுக்கு அரண்மாரி வெங்கேஸ்வரன் கமிஷன் போட்டு சண்டே வரும் இல்லையா கணிச நாடு அதுல பெருசு தாரா நடத்தணும் அப்போ நான் என்னங்களை கூட்டு கூட கருசு பேசி அப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளா நடத்தணும் இல்லையா அப்படி ஏழை யோசிச்சிட்டு மறுநாள் <laughs> காலையில் சந்தப்பட்டாங்க அப்போ சொன்னாரு கடைசி பாட்டு பேசி நிரந்தரமா ஆராதிக்கிற இடம் கெடுமே நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் தேவராஜ் வார்த்தையா ஆரோ நடத்துறாரு அதில் எங்களுக்கு ஆரோ நடத்துறாங்க கிடச்சி அப்போ அங்கே யாரும் டைம் சேஞ்ச் பண்ணி அவர் அவங்க வருவாங்க அப்போ இப்படி ஆரோக்கியம் மாதிரி பெரிய விஷயப்பேர் ஒன்று பெரிய ஒரு புதுசாக ஒரு ஆலிமை கட்டுனாங்க அப்போ அதில் நாம கண்டே பண்ணிக்கிறோம் பண்ணி அதில் ரொம்ப ஆளுங்க ஆராய்வு மதுர வாயில் அதம்பதக்கா இருக்கு இங்க அம்பத்தூர்ல இடம் வாங்கப்பட்டது அதுலேயப்படுற மதுரவாயில் மதுரவாயில சாமி செல்பாசுறாரு அப்புறம் டிபி சத்திரம் சனாநாயகர் ஊழியாத்தருக்கு அரக்கூடத்தில் ஒரு ஆலயம் அந்த ஊழியத்தின் உடைய தொடர்ச்சி தான் எங்க ஹைதராபாத் ஒரு சந்தோஷம் இடையில ஒரு சின்ன ஒரு இடஒழிக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் அடுத்த பாருங்க